திருச்சபையின் தலைவரான ஏசு கிறிஸ்துவின் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு யுனை வாசிக்க வேண்டிய பகுதி நம் எல்லாருக்கும் தெரிந்த நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோவனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு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 வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் உயர்ந்தவர்களாய் கருதுங்கள் லெட் நத்திங் பி டன் த்ரூ செல்பிஷன் பட் இன் லோலினஸ் ஆஃப் லெட் ஈச் அதர்ஸ் பெட்டர் better than himself இன்று எங்கும் சபை பெருகுகிறது அதே வேளையில் பிரிகிறது சபை பிரிவினைகள் ஒன்று தனிநபர்களை சுற்றியதாகவோ இரண்டு உபதேசங்களை அடுத்ததாகவோ மூன்று கருத்து வேறுபாடுகளின் விவாதங்களினாலோ ஏற்படலாம் அவைகளை சற்று கவனித்து அவற்றிற்கான நிவாரணங்களை இன்று நாம் சுருக்கமாக தியானிப்போம் நம்மை மீட்டவர் இயேசுவா இருந்தாலும் சிலர் தனி நபர்களையே சுற்றி சுற்றி வருவார் நான் பவுலை சேர்ந்தவன் என்பான் ஒருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்பான் இன்னொருவன் நான் கேபாவை சேர்ந்தவன் என்று தம்பட்டம் இன்னொருவன் இதெல்லாம் தவிர்த்து இன்னொரு குழு உண்டு அதுதான் சபை பிரிவு பாகுபாடற்ற சபை பிரிவு அவன் சொல்லுவான் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் இன்டர் முதலிலேயே இப்பிரச்சனை வரும் என்று தெரிந்ததால் என்னவோ பவுல் பலருக்கு திருமுழுக்கு கொடுக்கவில்லையாம் அவன் ஒன்று குரந்தையர் ஒன்று பதினாறில் எழுதுகிறான் ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞான ஸ்நானம் கொடுத்ததுண்டு இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞான ஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன் என்று சொன்னான் அப்படியே இயேசுவும் திருமுழுக்கு கொடுத்திருப்பாரானால் மற்ற யாவற்றையும் விட அவர் கொடுத்த ஞானஸ்நானமே மேலான ஞானஸ்நானம் என்று மக்கள் தம்பட்டம் அடித்திருப்பார்கள் எனவே தான் இயேசு தம் சீடர்களையே திருமுழுக்கு கொடுக்க செய்தார் இதையோவா நான்கு ஒன்றிலே வாசிக்கிறோம் ஊழியர்கள் தங்கள் பக்கமாக மக்களை கவர்வதற்கான எதையும் செய்யக்கூடாது இப்படி இருந்தால் தனிநபர் கவர்ச்சியினால் உண்டாகிற பிரிவினைகளை நாம் தவிர்க்கலாம் இரண்டாவது உபதேசங்களை வைத்து ஏற்படும் பிரிவினைகள் எப்போது பார்த்தாலும் ஞானஸ்நானம் திருமுழுக்கு ஞானஸ்நானம் பாப்டிசம் பாப்டிசம் என்றே பேசிக்கொண்டிருந்தால் முடிவது பாப்டிஸ்ட் சபை என்று முடிந்துவிடும் எப்பொழுது பார்த்தாலும் அனைத்து விசுவாசிகளின் ஆசாரத்தையும் பெண்கள் சபையிலே பேசக்கூடாது பேசக்கூடாது என்றே சொல்லிக்கொண்டிருந்தால் முடிவது ஒரு பிரதரன் சபை இப்படி பல உலகத்திலே உருவாகியிருக்கின்றன அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு நீதிமொழிகள் இருபத்தைந்து பதினாறிலே வாசிக்கிறோம் தேனை கண்டாயானால் மிதமாய் சாப்பிடு மிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவ திருமறையில் உள்ள எல்லா உபதேசத்தையும் அளவுக்கு மீறி எதையும் அழுத்த கூடாது ஒன்றை அழுத்தி அடுத்தது அடிக்கக்கூடாது அவாய்டு எக்ஸன்ட்ரிக் எம்ஃபோசிஸ் மூன்றாவதாக கருத்து வேறுபாடுகளின் விவாதங்களினால் உண்டாகும் பிரிவினைகள் விவாதம் ஒன்று கடுமையானதாலும் பவுலும் பர்ணபாவும் பிரிந்தார்கள் என்று ஆவியானவர் வெளிப்படையாய் திருமுறையில் எழுதி வைத்தார் ஜான் மார்க் என்றவனை பவுல் கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்று சொல்லுகிறான் பர்ணபா கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சாதிக்கிறான் இதனால் ரெண்டு பெரிய ஊழியக்காரர் பிரிய வேண்டிய நிலைமையாயிற்று இருவரும் அபிஷேகப்பட்ட தீர்க்கதரிசுகள்தான் இருவரும் உத்தமமான போதகர்கள்தான் இருவரும் அர்ப்பணித்த மிஷனரிகள்தான் அற்ப வேறுபாடு கொண்டு நாம் பிரிவதற்கு அனுமதியாக அல்ல அவ்விதம் செய்யக்கூடாது என்பதற்கு எச்சரிக்கையாகவே திருமறையில் இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகள் எல்லாம் ஆவியானவர் மறைக்காமல் எழுதி வைத்திருக்கிறார் தடையின்றி எழுப்புதல் ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமானால் அதற்குரிய நிபந்தனை இன்று நாம் வாசித்த இந்த நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்திலே மிக அழகாக வருணிக்கப்பட்டுள்ளது கடவுளின் மக்கள் ஒரு மனதாய் போதுதான் கடவுள் அங்கு என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தை சாதாரணமாக அனுப்ப மாட்டார் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரா ஹி வில் கமாண்ட் ஹீஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் எதுவுமே தடுக்க முடியாது ஒரே ஊரில் உள்ள எல்லா சபைகளும் சேர்ந்து மாதம் ஒரு முறையாவது ஒரு பொது ஜபம் வந்து நடத்தக்கூடாதா எல்லாரும் சேர்ந்து நற்செய்தி கூட்டங்கள் நடத்தினால் இந்த டூப்ளிகேஷன் பண செலவு குறையுமே சபைகளில் இருக்கிற சாபமாகிய இந்த சாதி ஜாதி வித்தியாசங்களும் கண்டிப்பாக ஒழிந்தாக வேண்டும் பிரிவினை சுவர்களை தகர்ப்பது கிறிஸ்துவின் சிலுவை ஒன்றே இரு துருவங்கள் போலிருந்த யூதர்களையும் புறவினத்தாரையும் சிலுவை ஒன்று சேர்க்க முடியுமானால் என்ன ஜாதி வித்தியாசம் சிலுவை வந்தால் ஜாவி ஜாதி வித்தியாசங்கள் எல்லாம் மறைந்து போகும் அருமையான எமிலண்ணன் அழகாக பாடினார்கள் கூட்ட உண்டு அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு ஒரு மனம் ஓற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும் இதுவே நம்முடைய ஜபமாகவும் இதுவே நம்முடைய இயக்கமாகவும் இருக்கட்டும் ஒரு அருமையான பிரேயர் சாங் நாம் அடிக்கடி இப்பொழுது குழுக்கள் எல்லாம் கூடி வரும்பொழுது ஆங்கில பல்லவிகள் பாடுகிற இடத்துல நாம் பாடுவோம் US TOGETHER லார்ட் பைண்டஸ் டுகெதர் வித் காட்ஸ் தட் கனாட் பி ப்ரோக்கன் பைண்டஸ் BIND US TOGETHER டுகெதர் பைண்டஸ் டுகெதர் வித் லவ் இப்படி பாடிவிட்டால் போதாது இதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் ஒன்றையாவது விவாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் உயர்ந்தவர்களாய் கருதுங்கள் எங்கள் மகாபுரிய தேவனே திருச்சபையானது சின்னா பின்னமாக உடைந்து பிரிந்து கிடக்கிற இந்த நாட்களிலே ஒருமனத்திற்கும் ஒற்றுமைக்கும் அழைக்கும்படியான இந்த செய்திக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தனியாகவும் குழுவாகவும் முயற்சி எடுத்து ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிற்காது தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடு நிற்காது தனக்குத்தானே பிரிந்திருக்கிற சபை எப்படி நிற்கும் ஆண்டுவரே இதை மிகவும் கர்ஷனையோடு கவலையோடு அக்கறையோடு நாங்கள் கவனித்து திருச்சபையின் எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் காரணமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் நிவாரணமாக இருக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உழைப்பிதாவே ஆமே